வணக்கம் ஜூலை இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு நச்சினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கேள்விகளுக்கான இந்தியாவில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ஜவுளி துறையில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட உஸ்பெகிஸ்தான் நாடு விருப்பம் தெரிவித்துள்ளது இரண்டு கிளாவேயா எரிமலை ஹவாய் தீவில் அமைந்துள்ளது மூன்று இந்தியாவில் ரயில்களில் பயணம் செய்யும் பயணிகளின் பாதுகாப்பிற்காக பேரிக் பட்டன் பொருத்தப் வடகிழக்கு ரயில்வே அறிவித்துள்ளது நான்கு ஒருவருக்கு ஒரு நாள் ஊதியமாக ரூபாய் அறுநூறு ரூபாய் என அறிவிப்பை வெளியிட்டுள்ள மாநிலம் கேரள மாநிலம் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று யுனினால் இந்தியா நிறுவனம் எந்த நிறுவனத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இரண்டு இந்தியாவில் தூய்மை நகரங்கள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நகரம் எது மூன்று இந்தியாவில் வேகமாக வளரும் மிக பெரிய நகரம் எது நான்கு இந்த ஆண்டு சிறந்த செயல்பாடு கொண்ட மாநிலமாக எந்த மாநிலம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி